அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிந்திப்பதெல்லாம் உயர்ந்த பொருளை பற்றியே எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும் நாம் சிந்திக்கின்ற அப்பொருள் அல்லது திட்டமிடுகிற விஷயம் கைகூடத் தவறினாலும் கூட அந்த சிந்தனை உயர்ந்ததாக இருக்கின்ற காரணத்தினால் நம் காலத்திலோ பிறகு காலப்போக்கிலோ அது நிகழ்ந்தே தீரும் என்பது இந்த குரலின் பொருள் ஒரு தலைவன் நாட்டினுடைய உயர்ந்த நிலையை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அதை அடைவதற்கான ஊக்கத்தோடு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் முயற்சி ஒருவேளை அந்த நேரத்தில் நாம் நினைத்த காலத்தில் நடக்காமல் போனாலும் கூட மற்றொரு காலத்தில் நம்முடைய உயர்ந்த எண்ணம் வேறொருவர் வாயிலாக நிகழ்ந்தே தீரும் கருத்திலே ஆழமாக எண்ணம் இருக்குமானால் அந்த பொருளும் பக்கத்திலே வந்து கொண்டுதான் இருக்கும் இருதியில் ஒரு பொருளை நாம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் இந்த உடலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அதை அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உள்ளுவது என்பது முழு நினைவோடு ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஆழமாக ஆழ்ந்து எண்ணுவது தான் உள்ளுவதுன்னா முயற்சி செய்வது ரொம்ப ஆழமாக முழு நினைவோடு முயலுவதுன்னு அர்த்தம் எல்லாம் அப்படின்னது தனக்கும் பிறர்க்கும் நன்மை பயக்கக்கூடிய எந்த செயலையும் என்பதை குறித்து நிற்கிறது தள்ளினும் என்பது முயன்றவுடனே பலன் தராது போனாலும் என்ற கருத்தை உணர்த்துகிறது ஒரு தலைவன் தான் சார்ந்துள்ள அமைப்பின் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு உழைக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்ற பகுதி இந்த பகுதி இந்த குரல் நாம் நன்கு விரித்து சிந்திப்பதற்கு இடம் கொடுக்கிறது எண்ணங்களுக்கு மிகுந்த பேராற்றல் உண்டு நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்பது சாஸ்திரங்களிலே திரும்ப திரும்ப காணப்படுகின்ற ஒரு முக்கியமான கருத்து எத் பாவம் தத் பவதி எதை நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் மாங்கல்யம் என்ற சொற்றாடல்களையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் சுவாமி விவேகானந்தர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதைத்தான் தம்முடைய பேச்சுக்களில் உரைகளிலெல்லாம் இடைவிடாது முழங்கிக் கொண்டிருந்தார் அவருடைய வரிகளில் சிலர் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீ உன்னை வலிமை படைத்தவன் என்று நினைத்தால் நீ வலிமை படைத்தவன் ஆவாய் நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் உனது உள்ள உறுதியின் முன் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாக ஆகிவிடும் திங் பிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மகாகவி பாரதியார் அவர்கள் புதிய ஆத்திசூடியில் எண்ணுவது உயர்வு என்றும் பெரிதினும் பெரிது கேள் என்றும் அருளி செய்திருக்கிறார் பிரார்த்தனையின் மூலமும் சுய பரிந்துரை அதாவது ஆட்டோ சஜஷன் சங்கல்பம் இவைகளின் வாயிலாக நம்முடைய உள்ளத்தில் ஊக்கம் குறையாமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்று வினைத்திற்பம் அதிகாரத்திலே அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது திருக்குறளையும் இங்கு நாம் ஒப்பு நோக்கி சிந்திக்கலாம் இனி பதவுரை பார்ப்போம் உள்ளுவது தலைவன் அல்லது அரசன் எண்ணுவது எல்லாம் எல்லாம் உயர்வு தனது பொறுப்பிலுள்ள அமைப்பின் உயர்விற்கான வழிமுறைகளையே உள்ளல் ஆழ்ந்து எண்ணி செயல்பட வேண்டும் அது அந்த உயர்வானது மேன்மை பயனானது தள்ளினும் ஒருவேளை ஊழினால் அப்பொழுது நிறைவேறாமல் போனாலும் அந்த ஆழ்ந்த உயர்வெண்ணமானது தள்ளாமை நீங்காத தன்மையை நீர்த்து உடையதாகும் தலைவன் அல்லது அரசன் எண்ணுவதெல்லாம் தனது பொறுப்பில் உள்ள அமைப்பின் உயர்விற்கான வழிமுறைகளையே ஆழ்ந்து எண்ணி செயல்பட வேண்டும் அந்த உயர்வானது அந்த மேன்மை பயனானது ஒருவேளை ஊழினால் அதாவது வினையினால் அப்பொழுது நிறைவேறாமல் போனாலும் அந்த ஆழ்ந்த உயர்வு எண்ணமானது நீங்காத தன்மையை உடையதாகும் நிச்சயம் ஒருநாள் அந்த எண்ணம் செயலாக மாறி எல்லோருக்கும் பயனளிக்கும் என்பது கருத்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்